வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் அனைவருமே இல்லற வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை ஆனால் இந்த இல்லற வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு அந்த கடமைகள் அனைத்தையும் நம்ம வந்து பின்பற்றி வருகிறோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பாக நாம் அத்தனை கடமைகளையும் பின்பற்றவில்லை என்றாலும் கூட பெரும்பாலான கடமைகளை நம்ம பின்பற்றி தான் வரும் இல்லாத வாழ்க்கையில் இருப்பவர்கள் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பகுதியில மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யறார் தனக்கு பின்னாலையும் தன்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவி மிகப்பெரிய தொகையை அதுல முதலீடு பண்ணி அதன் வழியாக பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவிட்டு இருக்காரு அவர் கல்விக்காக உதவும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது நான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இதுல பெரிய உதவி மனப்பான்மை அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற இது நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடும் தான் நம்ம கிட்ட இருக்கு இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இல்லறத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கும் பொருத்தமான ஒன்றுதான் ஆகியனால பிறருக்கு உதவி செய்யணும் என்றால் வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர் யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கணும் போறேன்னு அவர்களுக்கு உதவியாக இருப்பதும் இருப்பதும் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க அதே போல இந்த உலகத்துல வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் உதவி செய்யணும் நிச்சயமாக வறுமையில் இருப்பவர்களுக்கு தன்னால் இயன்றதை கொடுத்தோ அல்லது உதவியாக செய்தோ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் உதவ வேண்டும் அதே போல் இல்லை என்று வந்து கேட்பவர்களுக்கு இது தமிழகத்துல ஒரு காலத்துல இயல்பான பண்பாடாகவே இருந்தது ஏதாவது பணம் பொருள் இல்லை என்றால் வந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வழங்கக்கூடிய பண்பு தமிழர்களுக்கு மரபு வழியாகவே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆக இது போன்ற அத்தனை நபர்களுக்கும் துணையாக நிற்க வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னா இல்வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு நான்கு சுவர்களுக்குள் மட்டும் அடங்கி விடுவது இல்வாழ்க்கை அல்ல தன் மனைவி தன் குழந்தைகள்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நிக்கிறதுக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் என்பான் துணை மீண்டும் குரல் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் ும் இல்வாழ்வான் என்பான் துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி